السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستعفره نعوذ بالله من سروري أنفسنا ومن سعياتي عمالنا من يخذي الله فلا مضل الله ومن يخذي الله وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد عبده ورسوله அலாஹ் மசூல் அலா முகமதின் அலா அல முகமதின் கமா சொலை அலா இப்ராஹிம் அலா அலி இப்ராஹிம் என்ன ஹமீது மஜித் அலாஹு பாரிக் அலா முகமதின் அலா அலி முகமதின் கமா பாரக் அலா இப்ராஹிம் அலா அலி இப்ராஹிம் என்ன அஹமது மஜித் அலஹமதுல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருபையால் ரசூல்லா சுல்லாஹத்துடைய வாழ்க்கை வரலாற்றில் பதிமூன்றாவது பாகமாக இன்னைக்கு மக்காவில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை குறித்து பார்க்க போறோம் அதுல முதலாவது வந்து நமக்கு தெரியும் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் இவர் யாரு ரசுல்லா சுல்லரசுடைய சிறிய தந்தை இவர் வந்து பொதுவாக அவர்கள் வந்து வேட்டைக்கு போகக்கூடிய பழக்கம் இருந்துச்சு இவர் ஒரு நாள் வந்து வேட்டைக்கு போயிருக்கிறாங்க பொதுவாக வேட்டைக்கு போயிட்டு வந்த பிறகு நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க ஒருத்தன் வேட்டைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வந்த பிறகு மக்கள் என்ன நடக்குது இப்ப நம்ம ஊருக்கு போனோம்னா நம்ம மனைவி மக்கள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வேட்டைக்கு போயிட்டு வந்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப ஒரு அடிமை பெண் வந்து இந்த சம்பவத்தை வந்து சொல்றாங்க என்னன்னு சொன்னா அபுஜாவல் வந்து கடுமையான முறையில நபிசுல்லஸ்த பப்ளிக் பிளேஸ்ல தொடர்ந்து நடக்கிறது இருந்தாலும் இந்த முறை ரொம்ப கடுமையான முறையில் அடிச்சு கல்லால் அடிச்சு நபிசுல்லஸ்துக்கு ரத்தம் உழவுது இது அனைவரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப உடனே இதை பார்த்த அந்த அடிமை பெண் வந்து ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல காஃபிலாகத்தான் இருந்தாரு அந்த நேரத்துல வேட்டையில இருந்து வந்த உடனே சொல்றாங்க இந்த மாதிரி இந்த நபர் வந்து அடிச்சு அபுஜகள் அடிச்சு ரத்தம் ஊத்துச்சு மிக கொடுமையான மிக கடுமையான வார்த்தைகள்ல வந்து பேசினாங்க அப்படின்னு நடந்தது எல்லாத்தையுமே விவரிக்கிறாரு அந்த பெண்மணி விவரிச்ச உடனே உடனே இவரு அந்த வேட்டைக்கு சென்ற பொருளோட அதை கலட்டி கூட வைக்கல கலட்டி கூட வைக்காம கோவத்துல மிக கடுமையான முறையில கோவத்துல போய் அந்த அம்பு எல்லாத்தையும் அப்படியே போறாரு போய் குறைச்சிகள்னா ஒரு இடத்துல உட்காந்து பேசுவாங்கல்ல தாருணது அந்த இடத்துக்கு போய் அவருடைய அம்பை எடுத்து அவரு தலையில அடிக்கிறார் அபிஜகல் அவனுடைய தலையில் ஹம்ஜா அவர்கள் வந்து அடிக்கிறார் உடனே அவனுக்கும் ரத்தம் உடனே அங்க எப்பேற்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா இரண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்ப இவங்க கோத்திரமும் வந்துடுறாங்க இவங்க கோத்திரமும் வந்துடுறாங்க வந்த இவனுடைய கோத்திரம் பனுமொக்சும் அதாவது அபிஜகளுடைய கோத்திரம் இவருடைய கோத்திரம் பனுஹாசியம் நபிசுலாசுடைய கோத்திரம்தான் இவர்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஒரு போர் சூழலே வந்துருச்சு உடனே அபிஜர்கள் விட்டுருங்க போர் வேணாம் நமக்குள்ள சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி அபிஜகளை வந்து பிரிச்சு விட்டுறோம் சண்டையை முடிச்சு வச்சிடறோம் உடனே அந்த நேரத்துல அம்சா என்ன பண்றாருன்னு சொன்னா கோபத்துல இன்னும் அவனை கோவம் முட்டணுங்கிறதுக்காக அபிஜகளுக்கு இருக்கவே எது கோபம் மூட்டும் யாரு யாரு தவிகிதை ஏகத்துவத்தை ஏக இறைவனை அல்லாவை ஏற்றுக்கொள்றாங்களோ அது தெரிஞ்ச உடனே அவனுக்கு கோவம் வரும் அந்த கோவத்தை தான் அடிக்கலாம் இவர் சொல்லிட்டாரு நானும் முஸ்லீம் ஆயிட்டேன் அப்படின்னுட்டாரு நானும் இன்னுந்து முகமதுடைய மார்க்கத்தை நானும் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டான் சொல்லிட்டாரு உடனே அபிஜங்களுக்கு கடுமையான கோவம் என்ன பண்றதுன்னு தெரியாம சண்டையை கலைச்சு விட்டுட்டு இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு யாரு ஹம்ஜா பின் அப்துல் முத்தலிப் பிரதியெல்லாம் இவர்கள் வீட்டுக்கு வந்த பிறகு யோசிக்கிறாங்க நார்மலான பிறகு கோவம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து இவர இவனை சொன்னோம் நம்ம நிஜமா தான் சொன்னோமா இஸ்லாமை ஏத்துக்கிட்ட சரிதானா ஒரே குழப்பமா இருக்கே பொதுவாகவே குறைசுகள்கிட்ட குறைசிகள்ட நம்மள்டுமே இருக்கும் குறைச்சுகள்ட்ட ரொம்ப அதிகமா இருந்த ஒரு தன்மை என்ன சொன்னா பிடிவாதம் ஒண்ணு பிடிவாதம் இரண்டாவது சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற அந்த ஒரு குணம் இவர் சொல்லிட்டாரு பப்ளிக்ல வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் நான் முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டாரு திரும்ப நான் போயிட்டு பழைய என்னுடைய மதத்துல இருக்கேன்னு சொல்லிட முடியாது அப்ப உடனே சிந்திக்கிறாரு நார்மலான பிறகு நம்ம இந்த மாதிரி சபையில சொல்லிட்டோன்ட்டோமே நம்ம செஞ்சது சரிதானா இல்ல திரும்ப பழைய மதத்துக்கே போயிடலாமா சிலை சிலை வழிபாடுக்கே போயிடலாமான்னு சொல்லிட்டா அன்று இரவு ஃபுல்லா யோசிக்கிறாரு யோசிச்சு என்ன பண்றாரு அந்த இரவு பூரா தொழுகுற அவர்களிடத்துல தொழுக இருந்துச்சு குறைசிகள்கிட்ட அவர்கள் சிலையை வணங்கினாலும் தொழுகை இருந்தது அவர்கள் வந்து அல்லாவை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டுட்டு இவர்கள் மூலியமா மழை கிடைக்கும் இவர்கள் மூலியமா குழந்தை கிடைக்கும் இவங்க மூலியமா காற்று கிடைக்கும் இவங்க மூலியமா உணவு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிலைகள் வைத்திருந்தாங்க எந்த அளவு இஸ்மாலில் இஸ்மாயில் அலைவஸ்லம் இப்ராஹிம் அஸ்லம் அவர்களுக்கே சிலை உள்ள காபத்துலாக்குள்ளே வச்சிருந்தாங்க ரசூல்லா சுல்ல அஸ்லம் அந்த சிலைகளை உடைக்கும்போது என் தந்தை புனிதமானவர் அதாவது இப்ராஹிம் அஸ்லம் அவரையே இப்படி வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்ப அவர்கள் தொழுதுகிட்டு இருந்தாங்க தொழுதையோட சேர்த்து இது போன்ற முன்னோர் வழிபாடுகள் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா முன்னோர்களை சிலையாக வச்சு வழிபாட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த வழிமுறை இருக்கு அவர்கள் நிக்க வச்சு வணங்குறாங்க நம்ம படுக்க வச்சு வணங்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சில முஸ்லீம்கள் இப்ப நம்ம வரலாறுக்குள்ள வருவோம் அப்ப என்ன ஆகுது உடனே ஹம்சா அன்னைக்கு முழுவதும் தொழுகுறாங்க இரவு முழுவதும் நான் தொழுதுங்கிறாங்க தொழுதுட்டு அவர்களுக்கு வந்து ஒரே சிந்தனை தொழுது முடிச்சுட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியாம தூங்கிடுறாங்க தூங்கி முடிச்ச உடனே அவர்களுக்கு வந்து உள்ளத்துல தோணுது முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுது நம்ம நபியிட போய் நபியை போய் சந்திச்சு நம்ம வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் சொல்லுவோம் அவர்களுக்கு ஒரு மாற்றம் தெரியுது அல்ல உள்ளத்துல போட்டுட்டான் இஸ்லாம் தான் உண்மையானது இந்த சிலை வழிபாடுகள்ல பொய்யானது அப்படின்னு உடனே அவர் நபிசுலால போய் மறுநாள் காலையில நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு பிரகடனப்படுத்துறாரு உடனே நபிசுலாலுக்கு மிகுந்த சந்தோஷம் ஹம்சார் இதுதானு மிக முக்கியமான நபர் நெருக்கமானவர் சொந்தக்காரர் வர சொல்ல நபிசுலாசத்துக்கு மிகுந்த சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுதான் நம்ம இந்த இடத்துல யோசிக்க வேண்டியது அல்லா குரான் சொல்றான் நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் ஆனா அதுல நளவு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்லி காட்டுறோம் இந்த அடி ரசூல்லா குடூர்னு சொன்னா ஹம்சார் இல்லானு இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க நம்ம அந்த அடியை வெறுக்கதான் செய்வோம் யாரும் அடி விரும்ப போறது கிடையாது அப்ப நம்ம வெறுப்பதை கொண்டு அல்லா பாருங்க ஹம்சார் அல்லானுக்கு இஸ்லாத்தை கொடுத்துருக்காங்க அபிஸ்லாத்துக்கு அடி வாங்கிறத யாரும் விரும்பி அடி மாட்டாங்க அல்லா அதைத்தான் குரான் சொல்றான் குரான் சொல்றான் அப்ப நமக்கு மார்க்கப் பணிகள் செய்யும்போது விழக்கூடிய அடிகளை வந்து அது கண்டிப்பா அல்ல அதில் நளவு வச்சிருப்பான் அப்படிங்கிறது நம்ம விளங்கிக் கொள்ளணும் இந்த சம்பவத்தின் மூலமாக அடுத்ததாக இந்த சம்பவத்தை பத்தி இப்னு இஸ்ஹாக் அகமத்துல்லாலிய அவர் சொல்லிக்காட்டுறாரு ஓ காண இஸ்லாமுன் ஹமியா அதாவது அம்சார் அல்லானுடைய இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும் போது அதாவது பிரகடனப்படுத்தும்போது அவர் வந்து தூய்மையான எண்ணத்தோட சொல்லல அவரை கோவமோட்டுறதுக்காக சொன்னாரு அதன் பிறகுதான் அவர் ஆராய்ந்து ஏற்றுக்கொண்டார் சிந்தித்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அதே மாதிரி இன்னைக்கு பல சம்பவங்கள் இருக்கு ஒரு அறிஞர் சொல்லி நான் இஸ்லாத்தை வந்து சர்ச்சை பண்ணுவதற்காக இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நான் படிச்சு படிச்சு படிச்சு சர்ச்சை பண்ணணும் குழப்பம் ஏற்படுத்தணும்னு படிச்சேன் ஆனா இவ்வளவு நல்ல போதனைகள் இருக்குன்னு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு அந்த அறிஞர் சொல்றாரு அதுக்கு ஒரு அறிஞரவே ஆயிட்டார் இன்னைக்கு பார்க்கிற நூற்றுக்கணக்கான நபர்கள் நம்மளுடைய நண்பர்களே பார்க்கலாம் இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் விமர்சிப்பதற்காக குரானை எடுத்த ஆய்வு செய்த எத்தனையோ நபர்கள் ஹதீஸ்களையும் படித்து எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்துக்கு வந்த நபர்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப ஆரம்பத்தில் எண்ணம் தூய்மையாக இல்லைனாலும் அதன் இவர் வந்து தூய்மையான எண்ணத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி இப்போ இஸ்ஹாக் ரஹமத்துல்ல வந்து சொல்லிக்காட்டார் அடுத்ததாக உமர் கத்தாப் அதிகல்லாகணும் இவருடைய சம்பவம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சம்பவம் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இவர் என்ன பண்றாரு ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்காரு மக்களை அப்ப அமர் பின்பியா ரதி இவர்களுடைய மனைவி லைலா இவர் வந்து நடந்து வந்து பெண்மணி இவரும் முஸ்லீம் தான் இந்த கணவன் மனைவி இரண்டு பேரும் முஸ்லீம் உடனே எங்க போயிட்டு இருக்கிறீங்க உமர் அல்லும் இந்த பெண்ணிட்ட கேட்கிறாங்க உடனே சொல்றாங்க நான் என்னுடைய இறைவனை நிம்மதியா வணங்குறதுக்கு போறேன் எங்க அபிசீனியாவுக்கு இவர்கள் அபிசீனியாவுக்கு போறப்ப இந்த மாதிரி சொல்றாங்க என்னுடைய இறைவனை நிம்மதியா வணங்கிறதுக்கு நான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உமர் ரதுலா சொல்றாங்க சகிபத் கி சலாமா உங்கள் அதாவது உங்களுடைய பயணம் வந்து இனிதாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லி அனுப்புறாங்க உடனே இதை வந்து அந்த பெண்மணி வந்து அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க உமர் அல்லானுக்கு அல்லா இதை கொடுக்க போறா நான் அல்லா வணங்க போறேன் நிம்மதியா வணங்க போறேன்னு சொல்றப்ப அவர் வந்து நல்லபடியா வாழ்த்து சொல்லி அனுப்புறாரு அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கணவர் சொல்லி காட்டுறாரு ஒரு கழுதையும் அதோடைய குட்டி கழுதையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் உமர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த அளவு மூர்க்கத்தனமா இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற நம்ம போன வகுப்புகளை பார்த்தோம் அவருக்கு அவர் அடிச்சு அடிச்சு அவருக்கு வழி எடுத்து ரெஸ்ட் எடுக்கிற அளவு அடிமைகளை அடிச்சிருக்கிறார் அப்படிங்கிற நம்ம முன்னாடியே பார்த்தோம் இப்ப அவர் சொன்னாரு இந்த மாதிரி சொல்லி காமிச்சார் இஸ்லாத்தை அவர் ஏற்கல மாட்டாரு அப்படின்னு சொல்லி காப்பினார் அப்ப உடனே வந்து நமக்கு அனைவருக்குமே தெரியும் மது வந்து அந்த நேரத்துல ஒரு அவங்களிடத்துல ஒரு கலாச்சாரமே இருந்துச்சு உமர்லானும் மிக அதிகமாக குடிப்பாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நைட் நேரத்தில் நண்பர் கூடத்திலாம் சேர்ந்து குடிக்கிறதுக்காக போறாங்க ஒரு பின் இரவில் லேட் நைட்ல போறாங்க போகும்போது இந்த கதையை உமர் சொல்றாங்க அவருடைய வரலாறை அவரே அறிவிக்கக்கூடிய சம்பவம் இது இப்போ அவர் போறாரு குடிக்கிறதுக்காக குடிக்க போகும்போது அங்க வந்து எந்த கடையும் இல்லை நண்பர்களும் இல்லை நண்பர்கள் இருந்தாலும் ஏதாவது கதை பேசிட்டு வந்திருப்பாங்க கடையும் இல்லை ஹாசுரா அப்படிங்கிற இடம் அந்த மது விக்கிரடம் நண்பர்கள் கூடி உட்காந்து குடிக்கக்கூடிய அந்த பப்பு மாதிரி யாருமே இல்லன்னு சொன்ன பிறகு இவர் சரி ஓகே நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் தவ் ஆஃப் பண்ண வரும்போது ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கிறார் யாரு லேட் நைட்ல தொழுகுவா காபத்துள்ளாக்கு முன்னாடி ரசூல்லா சில அரசு தான் தொழுதுட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து காபத்துள்ளா ஜெருசலத்தை நோக்கி மதினாவுக்கு போன பிறகுதான் கிப்லா வந்து மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துள்ளாவா மாற்றப்பட்டுச்சு அது எல்லாமே நம்ம பின்னாடி பாப்போம் சாலா அப்ப அப்ப வந்து ஜெருசலம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இவருக்கும் நபிசலாரும் இடையில திரை மட்டும்தான் இருக்கு அந்த மாதிரி வந்து நின்னு இவர் தொழுகிற என்னதான் ஓதுறாரு அப்படின்னு கேட்பமே இவர் குழப்பம் ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாரா இல்ல உண்மையாவே அப்படி என்னத்தை தான் ஓதி இவர் வணங்குறாருன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்றாங்க என்ன தொழுகை நபிசுல்லா வந்து சூரா அந்த ஓதிக்கொண்டிருக்கிறார் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் குரான் இதை ஓதிக்கொண்டிருக்கும் போது கரெக்டா அவர் வந்து அந்த இடத்துல நிற்கும்போது நாற்பத்தி ஓரா வசனத்தை நபிசுலாசலம் ஓதுறாங்க அவர் ஓதிக்கிட்டு இருக்கும் போதே அவர் நினைக்கிறார் அதாவது நபிசுல்லாஸ்லம் குரானை ஓதிக்கொண்டிருக்கும் போதே ஏதோ கவிதை ஓதிட்டு இருக்கு ஏதோ கவிதை பாடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்காரு என்ன சொல்றாரு கரெக்டா பாருங்க என்ன வசனத்தை நபிசிலாசனம் ஓதுறாங்க அப்படின்னு தமிழாக்கத்தை படிக்கிறேன் யாரோ ஒரு கவிஞரின் சொல்லல நீங்கள் குறைவாகத்தான் நம்பிக்கை கொள்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சரியான நபிசிலாசனம் ஓதுறாங்க நாற்பத்தி ஓரா வசனம் அடுத்ததாக உடனே இவர் என்ன சிந்திக்கிறாரு என் மனசுல இருக்கிறத இவர் எப்படி கரெக்டா சொல்றாரு பெரிய சூனியக்காரா இருப்பார் போல சிந்திக்கிறார் உடனே அடுத்த வசனத்தை பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது வசனம் என்ன வசனம் பாருங்க நாற்பத்தி ரெண்டாவசனம் இது யாரோ ஒரு ஜோதிட ஜோதிடனின் சொல்லும் அல்ல நீங்கள் குறைவாகத்தான் சிந்திக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து என்ன சொல்றன்னு தெரியாம வந்துட்டார் உடனே அந்த இடத்த விட்டு காபத்துலாக்குள்ள அப்படியே திரைக்குள்ளேயே ஒளிஞ்சு வந்துட்டார் ஒரு கட்டத்துல ஒரு சில நாளுக்கு பிறகு இவர்களுடைய அற்றுளியங்கள் யாராவது யாரு முஸ்லீம்கள் இவர்கள்னா நம்ம மதத்தை விட்டுட்டு திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கொண்டே வந்தாவணும் இவர்களுக்கு இன்று ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இன்னைக்கு வந்து நான் இந்த நபர்கள் விடவே மாட்டேன் இந்த நபர்கள் வந்து விட மாட்டேன் மதம் மாறிய இந்த சாபியின்களை சாபியின்கள் மதம் மாறியவர்கள் அர்த்தம் அவர்களுடைய முன்னோர்கள் வழிபட்டு கொண்டிருந்தேன் அந்த மதத்தை மாறியவங்களை வந்து நான் விட மாட்டேன் இன்னைக்கு அப்ப அந்த மதத்தை ஒழிக்கணும்னா என்ன பண்ணும் ரசூல்லாவ கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்னைக்கு எப்படியா நபியை கொண்டுருவேன் கங்கணம் கட்டிக்கிட்டு போறாரு போகும்போதே அவருடைய ஆக்கிரோஷம் தெரியுது ஏதோ ஒரு அசம்பாவதம் நடக்க போது இஸ்லாத்தை யாருக்கும் பின்பற்றிக் கொண்டிருந்த ஒரு நபர் இவர் என்னமோ நடக்க போதுன்னு பார்த்தா அவரை நிறுத்தி எங்க போறீங்க அப்படின்னு கேட்டோம் இன்னைக்கு நபிசுலாஸுக்கு ஒரு கதையை முடிக்க போறேன் அவர்கள் இன்னைக்கு நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றார் உடனே அவர் என்ன சொல்றாரு ஓ வீட்டுல மோதலி திருத்துப்பா ஓ தங்கச்சியே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ஓ சகோதரியே முஸ்லீம் அப்படின்னு காட்டி கொடுக்குறாங்க நன்மைக்காக காட்டி கொடுத்தாங்க இந்த காட்டி கொடுத்தல் வந்து அங்க போனா தங்கச்சிக்கு அடி உழுவும் தங்கச்சி கணவருக்கு அடி உழுவங்க தெரியும் தன்னுடைய சகோதரி அவங்களுக்கு அடி விழுவுன்னு தெரிஞ்சாலும் நபியோடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக நபியை காப்பாற்றுவதற்காக இவரை வந்து அவரு வந்து சொல்லிக்காட்டுறாரு உடனே உமர்ல என்ன பண்ணாரு கடும் கோபமாக போனார் வீட்டை நோக்கி பாத்திமா பின் கத்தாப் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு போகும்போதே அங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா கபாபின் அரத் ரத்தியெல்லாம் அவர்கள் வந்து குரானை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க யாரு உமர்லானுடைய சகோதரிக்கும் அவரு அவங்களுடைய கணவருக்கும் அப்புறம் குரானை வந்து அவர் ஓதி காட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு சாது பின் சை யாரு இவர் வந்து பாத்திமா அவர்களுடைய கணவர் ஓதிக்கு முரலான்னு வரதை பார்த்த உடனே அந்த ஓதி கொடுத்துக்கிட்டு இருந்த சகாபியான அவர் எழுந்திரிச்சு ஓடிட்டார் ஓடி போய் இவங்க வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறார் உடனே வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்ச ஒளிஞ்சுக்கிட்டார் ஒளிஞ்ச பிறகு இவங்க கையில அந்த குரானுடைய ஏடுகள் இருக்கு யாரு தங்கையுடைய கையில அந்த ஏடுகள் குரான் ஏடுகள் இருக்கு இந்த ஏடுகளை நீங்க என்கிட்ட கொடுங்க அதை கேட்கறதுக்கு முன்னாடி ஏடுகள்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிறாருன்னு சொன்னா வந்த வேகத்துல தாக்கிடுறாரு எந்த சொன்னா அவருடைய மச்சா யாரு மாப்பிள்ள சயித் பின் சயித் அவரை வந்து தாக்கி ரத்தம் ரத்த அளவு தாக்கிறார் உடனே என்ன பண்ணிடுறாரு திரும்ப தன்னுடைய தங்கையும் அடிக்கிறார் சொந்த தங்கை ரத்தம் வலியுது அடிச்ச பிறகு அவருக்கே மனசு கேட்கல என்னதான் அடிச்சாலும் உடனே ஒரு கஷ்டமா இருக்கும்ல உடனே வந்து அடிச்சதுக்கு வந்து வருத்தப்பட்டுட்டு அந்த ஏடுகளை என்கிட்ட கொடு அவர் ஓதி கொடுத்துட்டு இருந்தா அந்த ஏடுகள் இந்த ஏடை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லும்போது கொடுக்க முடியாது நீ வந்து அதை அழிச்சிருவே தூக்கி போட்டுருவே கிழிச்சு போட்டுருவே அப்படின்னு சொல்லி காட்டுற உடனே அவர் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை நான் அவன் கண்டிப்பா திரும்ப தந்துடுவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு சொல்றாரு நீ முதல வந்து சுத்தமாயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவர் தன்னை குளித்து விட்டு சுத்தமாயிட்டு அந்த ஏடுகளை வாங்கிறார் என்னதான் இருக்குன்னு படிச்சு பார்த்திருவோம் இன்னைக்கு அப்படின்னு கேட்டுட்டு உடனே வாங்கி அந்த ஏடுகளை இருந்து படிக்க ஆரம்பிக்கிறார் சூரத்து தாகால ஆரம்ப எட்டு வசனங்களை படிக்கிறார் அந்த வசனங்களை படிச்சு காட்டுறேன் தாகா அதோடைய அர்த்தம் மொழிபெயர்ப்பு வந்து படிச்சு காட்டுறேன் தாகா நபிய நீங்கள் கஷ்டத்தை அடைவதற்காக இந்த குரானை நாம் உன் மீது இறக்கவில்லை ஆயினும் இறைவனுக்கு அஞ்சக்கூடிய இறையச்சம் உடையவர்களுக்கு ஒரு நல்லுபதேசமாகவே இதை இறக்கி வைத்தோம் உயர்ந்த வானங்களையும் பூமியையும் படைத்தவனிடமிருந்து இது அருளப்பட்டது அளவற்ற அவற்றை படைத்த ரஹமான் ஆகிய அல்லா அர்ஷின் மீது தன் மகிமைக்கு தக்கவாறு உயர்ந்து விட்டான் வானங்களிலும் பூமியிலும் இவைகளுக்கு மத்தியிலும் இன்னும் பூமிக்கு கீழ் புதைந்து கிடப்பவையும் அவனுக்கே சொந்தமானவை நபியே நீங்கள் மெதுவாக மெதுவாகவோ சப்தமிட்டோ கூறினால் இரண்டும் அவனுக்கு சமம்தான் ஏனென்றால் நிச்சயமாக அவன் ரகசியத்தையும் அறிகின்றான் அதைவிட ரகசியமாக மனதில் இருப்பதையும் அறிகின்றான் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு உரிய வேறொரு இறைவன் இல்லை அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன அவற்றில் எதை கொண்டேனும் அவனை அலையுங்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தை படிச்ச உடனேயே உமரது அணு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற உடனே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குரான புகழ்ந்து சொல்றாரு இதைதான் நான் இத்தனை நாள் வந்து ஏசிக்கிட்டு இருந்தேன்னா வச்சுக்கிட்டு இருந்தேன் குரான புகழ்ந்துட்டு இருக்கும் போதே கபாபின் அறத் ரதி இல்லாம ஒழிஞ்சிட்டு இருந்தார் வெளியே வர்றாரு அவர் கையில மாட்டிருந்தாருன்னா தங்கச்சி தங்கச்சி புருஷனே இந்த அளவு அடிக்கிறாருன்னா அவர் கையில மாட்டிருந்தாருன்னா கண்டிப்பா கொலைதான் அப்ப அவர் வந்து இவர் குரானை புகழ்ந்து பேசின உடனே கபாப் ரது இல்லாம வந்துட்டாங்க வெளியில் வந்த உடனே கபாப் இல்லான்ட்ட கேட்குறாங்க கபாப் இல்லான்னு சொல்றாங்க இந்த மாதிரி உனக்கு அல்லது அமர்பின் இசாம் இரண்டு உமர்களில் இரண்டு அம்ருகளில் யார ஒருவரை கொண்டு உன்னுடைய மார்க்கத்தை வலுப்படுத்துவாக அப்படின்னு சொல்லி நபிசலாசம் துவா செய்தாங்க அப்ப உனக்கு ஹிதாயத்து கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஆல்ரெடி நான் கெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு கபாபின் அரசில்லாம்னு சொல்லி காட்டுறாங்க நபிசலாசம் துவா செஞ்சாங்க அன்று இரவு தான் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாள் இரவு தான் இரண்டு அம்றுகளில் யாரா ஒருவரை கொண்டு இஸ்லாத்தை பலப்படுத்துவாங்கன்னு துவா செஞ்சாங்க ஒரு அம்ரு உமர் இல்லணும் இன்னொரு அம்ரு யாரு அம்ருபின் ஹிசாம் அபுல் ஹக்கம் அபுஜகளுடைய பேர் தான் அது அவனுடைய பேரு வந்து அபு ஜஹல் அப்படிங்கிறது பட்டப்பேர் தான் அபுல் ஹக்கம் தான் அவனுடைய பெயரு அதோடைய அர்த்தம் என்ன சொன்னா அறிவாளிகளின் தந்தை அப்படின்னு அர்த்தம் நபிசுல்லா அலஸ்லம் வந்து நபிசுலாஸ்லம் முஸ்லிம்களும் இவனை அபுல் ஜஹல் தான் அழைச்சாங்க இன்று அழைத்துக் கொண்டிருக்கிறாங்க ஏன்னா எவனொருவன் தேடி இஸ்லாத்தை தேடி ஏற்றுக்கொள்ளாமல் படைத்தறிவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறானோ அவனோட பெரிய முட்டால் யாருமே இருக்க முடியாது அப்ப இவன் முட்டாள்களின் தலைவன் இவன் தான் சரியான முட்டாள் அப்ப இந்த இரண்டு பேர்ல யாரா ஒருத்தங்களுக்கு இதாயத்து கொடுங்க இதாயத்தை கொடுக்க வேண்டி நபிசுலிஸ்லாம் அன்று இரவு தான் துவா செஞ்சாங்க இப்ப உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க உடனே கேட்கிறாங்க நான் நபிய சந்திக்கணும் எங்க இருக்காங்க அது வரைக்கும் தெரியாது ஏன்னா நபிசுர் அலுவலாஸ்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாடம் நடத்தினாங்க இன்னைக்கு நம்ம ஃபேனு கீழே உட்காந்துட்டு சொகுசா பாட இஸ்லாத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அன்னைக்கு அப்படி கிடையாது அன்னைக்கு மக்காவில் இருக்கக்கூடிய தாருள் அர்க்கம் அப்படிங்கிற ஒரு வீட்டுல ஒளிஞ்சு ஒளிஞ்சு யாருக்கும் தெரியாம மாற்று வழிகளில் குறுக்கு வழிகளில் வந்து வந்து வந்து இஸ்லாத்தை படித்து கொண்டார்கள் அப்ப அங்கதான் இருக்காங்க நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகாபி அமுச்சு வைக்கிறாரு உடனே உமரெல்லானும் வந்துட்டு தாருள் அர்க்கம்கு போறாங்க அந்த வீட்டுக்கு போய் வெளியில கதவை தட்டுறாங்க கதவை தட்டும்போது பெரிய வாழ் இருக்கு ஆக்கிரோசமான முறையில் உமரெல்லானுவே தோற்றத்துல மிக மிக உயரமாக இருப்பாங்க மிக ஜிம்பாடியா இருப்பாங்க நல்ல கட்டுவுடலோட இருப்பாங்க எந்த அளவுன்னு சொன்னா ஒரு முறை உமர் இருக்கும்போது மிம்பர்ல கொத்துபா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும்போது சல்மான் பின் பார்சி ரதியல்லா இவர் என்ன பண்றாரு கொத்துபா உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கும்போது உலகிலேயே உலகிலேயே இஸ்லா ஆட்சின்னு முழு உலக ஆட்சியிலையும் மூன்றில் ஒன்றை ஆட்சி செய்த ஒரு மன்னர் ஒரு கலீஃபாவை பார்த்து ரெண்டு உடை உடுத்திருந்ததை பார்த்து எங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் கொடுத்தீங்க மக்கள் சாதாரண மக்கள்ல ஒருத்தர் நீங்க மட்டும் என்ன நேத்து வந்து ஆடையில ரெண்டு உடுத்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்க அப்ப உடனே உமர் அல்லானு குத்துபாவை நிறுத்தாம சொல்லாம தன்னுடைய மகனை காட்டி சைகையை செய்கிறாரு நீங்க எந்திரிச்சு சொல்லுங்க தன்னுடைய மகன் அவர் அப்துல்லா உமர் அல்லான் எந்திரிச்சு சொல்றாரு என்னுடைய ஆடை அது என்னுடைய தந்தை உயரமானவருக்கு தெரியாதா அவருக்கு ஒரு ஆடை பத்தாதுன்னு நான் என்னுடைய ஆடையை கொடுத்தேன் அந்த நேரத்தில் காமன் சிட்டிசனுக்கு முழு உலகத்தில் மூன்றில் ஒரு பகுதியை ஆட்சி செய்த ஒரு மன்னர்கிட்ட ஒரு கொத்துபா உரையில நிறுத்தி உனக்கு மட்டும் ரெண்டு ஆடை எங்களுக்கு கொடுத்துட்டு ரெண்டு ஆடை நீ உடுத்திருக்கிறங்கிற அளவு சுதந்திரம் இருந்துச்சு அப்ப அந்த அளவு ஏன் சொல்றோம் ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாங்க உமர் எல்லாம் பார்த்த உடனே சகாபாக்களுக்கு பயம் இன்னைக்கு மாதிரி என்ன ஃபோனாக இருக்காங்க உடனே போன் பண்ணி உமர்ரான் இஸ்லாத்த எடுத்துட்டாங்க அங்கே வராங்க ரிசீவ் பண்ணிக்கோங்கன்னா சொல்ல முடியும் உடனே பயம் வந்துட்டு உமர் அல்லான் வந்து கொலப்பண்ண தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு எல்லாமே பயந்து போய் ஒரு மஷூரா பண்றாங்க உள்ள உடனே ரகசியமாக மஷூரா பண்ண உடனே ஹம்சாபின் அப்துல் முத்தலிப் பதியெல்லாம் வரணும் அவர்கள் சொல்றாங்க அவர் நல்ல நோக்கத்துக்காக வந்திருந்தா ஓகே அவரை வரவேற்று நம்ம வேண்டியதை செய்வோம் அவர் கெட்ட நோக்கத்திற்காக வந்திருந்தாருன்னு சொன்னா அவர் வாழை கொண்டே அவருடைய தலையை நான் எடுத்துட்டு வரேன்னா நீங்க எல்லாம் அந்த ரூமுக்குள்ள போயிருங்க அவருடைய தலையை நான் எடுத்துட்டு வரேன் எல்லாம் ஒளிஞ்சிருந்துக்கோமேன்னு சொன்னார் உடனே நபிசுலாஸ்லாம் வேணாம் நீங்க எல்லாரும் உள்ள போயிருங்க நான் போறேன் அப்படின்னா நான் போறேன்னு சொல்லிட்டு நபிசுலாஸ்ல பார்த்துட்டு நபிசுலாஸ்ல கதவை திறக்குறாங்க கதவை திறந்து தள்ளி உமர் இல்லான தள்ளி எது என்ன எது எதுவுமே கேட்கல தள்ளி முட்டி போட வச்சு லாக் பண்ணிடுறாங்க லாக் பண்ணி நீ எப்பதான் திருந்த போற இப்படியே பண்ணிட்டு இருக்கேன் நீ எப்பதான் உனக்கு திருந்த போற அப்படின்னு நபிசுலாஸ் கேக்குறாங்க உடனே உமர் இல்லான் வந்துட்டு நான் முஸ்லீம் ஆகிட்ட அதை சொல்லதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அஷத் இல்லாஹா இல்ல இல்லாஹு அசத் அண்ணா முகமது அப்து சொல்லுறான் இதை சொன்ன உடனே நபிசுலாத்துக்கு சந்தோஷத்துல தக்பீர் சொல்றாங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர்னு கத்துறான் இதை கேட்ட உடனே உள்ள ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சகாபாக்களுக்கும் விளங்கிருச்சு இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சந்தோஷத்தில் சொல்லக்கூடிய அல்லாஹா அக்பர் தக்வீர் சொன்ன உடனே அவர்களும் அல்லா அக்பர் அல்லா அக்மர் கத்துறாங்க எந்த அளவுன்னு சொன்னா மக்காவில் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த தக்மீர் சத்தத்தை கேட்கும் அளவுக்கு உமர் அல்லானு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அன்றைய முஸ்லீம்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு கடுமையான சத்தம் அல்லாஹ் அக்பர் அல்லா அக்மர் தக்மீர் பண்ணாங்க அப்ப உடனே வந்து அவர்கள் வீட்டுக்குள்ள வராங்க உமர் அல்லானு வந்து ரசூல்லா சொல்லா சமாருக்காக துவா செய்றாங்க உமரன்லாலுடைய மகன் அறிவிக்க அறிவிக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு அதிச பாருங்க அவர் சொல்லிக்காட்டுறாரு உமரை வந்து எல்லாரும் தாக்கினாங்க அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாரும் வந்து தாக்கினாங்க காபத்துள்ளால வந்துட்டு அவர் வந்து நின்று நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன பிறகு முதல்ல என்ன பண்ணாருன்னு சொன்னா வீடு வீடாக போய் சொன்னாரு உமரலானுக்கு ரொம்ப தைரியம் அதிகம் வீடு வீடா போய் சொன்னாரு அதுல ஜமீல் அப்படிங்கிற ஒருவருடைய வீட்டுல போய் சொன்ன உடனே அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து காபத்து கத்துறாரு உமர் மதம் மாறிட்டாரு உமர் மதம் மாறிட்டாரு அவர் நீங்க வாங்க வாங்க கத்தன உடனே எல்லாரும் வந்து உமர் இல்ல தாக்குறாங்க உமர் இல்லானு ஒத்த ஆளா அன்று பொழுது விடியும் வரை அத்தனை பத்தி சமாளிச்சாங்க அன்னைக்கு சூரியன் மறையும் வரை ஒத்த ஆளா எல்லாத்தையும் அடிச்சு சமாளிக்கிறாங்க திரும்ப முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து அடிக்கிறாங்க யார் சொல்ற அவருடைய மகன் அப்ப அவருக்கு சின்ன வயசு மதினாவுக்கு வந்த பிறகு சொல்றாரு வீட்டுலையும் தாக்குதல் நடத்துறாங்க உடனே ஒரு நபர் வந்து நம்மக்குள்ள அடிச்சுட்டு இருந்தா என்ன பண்றது நீங்க வந்து இவரை தாக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்தி அவருக்கு பாதுகாப்பு அளிக்கிறார் மதினாவுக்கு வந்த பிறகு அப்துல்லாபின் உமர் அல்லான் கேட்கிறாங்க உங்களுக்கு பாதுகாப்பு அளித்தாரே அந்த நபர் யாரு அப்படின்னு கேட்கும்போது உமர்ல்லான் சொல்லி காட்டினாங்க அவர் வந்து அல் ஆஸ் பின் வாயில் அப்படிங்கிற ஒரு நபர் காஃபீர் தான் அவரு பாதுகாப்பு அளித்தார் அப்துல்லா பின் மசூத்லான்னு சொல்லிக்காட்டுறாங்க உமர் ரதுல்லான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னதாக நாங்க காபத்துள்ளாட்ட காபத்துள்ளால ஆ நபர்கள் மாட்டோம் பயந்து பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நாங்க பகிரங்கமாக ஆரம்பிச்சோம் அதுக்கு முன்னாடி நாங்க எங்களுடைய ஈமானம் மறைத்து மறைத்து வைப்போம் முமர்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களுக்கு அந்த பயம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க நபிஸ்லாசம் என்ன பண்ணாங்க நபி நடுல நிக்கிறாங்க இந்த நினைவை நம்ம அந்த கூட்டத்துல ஒருத்த ஆளா நினைத்து சிந்திச்சு பாருங்க நபி நடுல நிக்கிறாங்க இந்த சைடு ஒரு வரிசை ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரதியல்லாகணும் இந்த சைடு உமர் பின் கத்தாப் ரதியல்லாகணும் முஸ்லீம்கள் எல்லாம் இவர்களுக்கு பின்னாடி இவர்களுக்கு பின்னாடியும் நின்றுக்கிட்டு நபி நடுவில் நின்றுட்டு மார்ச் பண்றாங்க காபத்துல்லாவை அந்த இடத்துல வந்து அணிவகுப்பு செய்யறாங்க காஃபியர்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல ரெண்டு பேரும் வீரத்துக்கு பெயர் போனவர்கள் ஹம்சாபின் அப்துல் முத்தலீப் அல்லாவுடைய சிங்கம்னு பட்ட பெயர் பெற்றவர் உமர் அல்லாவை பத்தி சொல்லவே தேவையில்லை ரெண்டு பேரும் முன்னாடி நின்று நபி நடுவுல நின்று அணிவகுத்து போகும்போது குறைசி காபியர்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஆதங்கம் அந்த அளவு ஹம்சாபின் அப்துல் முத்தலிப் ரதியுல்லோ அவர்களுடைய இஸ்லாமும் உமர் ரதியுல்லோ அவர்களுடைய இஸ்லாமும் இஸ்லாத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவி பயிர்க்கக்கூடியதாக இருந்தது இந்த சம்பவத்தில் நமக்கு படிப்பினைகள் என்னன்னு சொன்னா நபிசுல்லாஸ்லாம் விளங்கி வச்சிருந்தாங்க ஃபஸ்ட் தனக்கு சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை அவங்க ஏன் அத்தனை நபர்கள் இருக்கும்போது இந்த இரண்டு பேருக்கு மட்டும் இதாயத்து கூட நீ செய்யணும் உமர் ரலிலாலனு கூட இல்லைன்னா அபிஜகளுக்கு கூட நீ ஏன் செய்யணும் அவர்களிடத்துல அந்த எல்லா குவாலிட்டியும் இருந்துச்சு அபிஜகம் என்ன பண்ணா அந்த அத்தனை குவாலிட்டியும் நாசத்துக்காக பயன்படுத்தணும் இப்ப யாரை தேர்ந்தெடுத்தால் இஸ்லாம் உறுதியாகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க நபிசுல்லாஸ்லாம் இதுதான் ஒரு தலைவருடைய குணமா இருக்கணும் யார் யாருக்கு எது வரும் எதுல அவங்க சிறந்தவங்க யாரை கொண்டு இந்த வேலையை முடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம வந்து உள்வாங்கி வச்சிருக்கணும் நபிசுல்லாஸ்லம் அந்த அளவு உள்வாங்கி வச்சிருந்தாங்க ஒவ்வொரு நபரையும் இரண்டாவது படிப்பினை நபிசுராசம் எந்த அளவு நெருக்கம் வய மருந்து அதாவது ஒருவருக்கு அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயை எந்த அளவு போக்குறாரு பாருங்க அந்த முட்டி போட்ட நிலையில உமர் அல்லு அஷதோ லா இல்லா இல்ல அல்லாத் அண்ணா முகமது அப்துஹூ சொன்ன பிறகு நபிசுர் ஆல்சம் அவருடைய நெஞ்சில இதயத்துல கை வச்சு அவங்களுக்கு துவா செய்றாங்க இவருடைய நெஞ்சிலிருந்து வெறுப்பு இவருடைய நெஞ்சிலிருந்து இதயத்திலிருந்து வெறுப்பை அகற்று அப்படின்னு நபிசுராசம் துவா செய்யறாங்க அடுத்ததாக இதுல இருந்து மூன்றாவது படிப்பு என்னன்னு சொன்னா ஜாகிலியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது உமர் இல்லூர் ஜாகிலியாவில் இருந்தார்கள் இப்பயுமே இது வந்து பொருந்தும் எப்படின்னு சொன்னா இன்னைக்கும் ஜாகிலியாவில் இருந்து சில குவாலிட்டி இருக்கிற நபர்கள் வந்து இஸ்லாத்திற்கு வந்தார்கள் சொன்னா அதுல அவர்களை அதுல கற்று தேர்ந்த அனைத்தையுமே இங்கேயும் பயன்படுத்துவாங்க பல உதாரணம் சொல்லலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட உதாரணம் சொல்லலாம் ஒன்னுள்ள உதாரணத்துக்கு பாபர் மசூதி அடித்த பல்பீர் சிங்க சொல்லலாம் அவர் ஒரு பள்ளிவாசல் அடிச்சாரு ஆயிரம் பள்ளிவாசல் காட்டினாரு அந்த வீரியத்தை அப்படியே இதுல காட்டினாரு அதே போல பொதுவாகவே ஜாகிரியால் இருந்த அந்த குவாலிட்டி எல்லாமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் சொல்லி காட்டுறாரு இதா பக்கிஹூ அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அதாவது அங்க ஒரு கண்டிஷன் வருது அவர்கள் விளங்கிக் கொண்டால் அப்படின்னு விலங்குனாதான் இஸ்லாத்தை விளங்கினாதான் செய்வாங்க அவங்க இப்ப இஸ்லாத்தை விளங்கிக் கொண்டாங்கன்னு சொன்னா முன்னாடி எதெல்லாம் தவறுக்காக எதெல்லாம் நாசத்துக்காக எதெதெல்லாம் சூழ்ச்சி செய்யறதுக்கு பண்ணாங்களோ அது அனைத்தையும் இஸ்லாத்துக்காக பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறத இந்த இதுல நம்ம படிப்பின பெறலாம் நபிசுலா நபிசுலா அலிஸ்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு உமர்லான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வீரத்தை பயன்படுத்தினாங்க எதெல்லாம் நாசத்துக்காக பயன்படுத்தினாங்களோ அது எல்லாமே அவர் இஸ்லாத்தை நிலை பயன்படுத்தினார்கள் அப்ப இதுவும் ஒரு படிப்பினை அடுத்ததாக இப்னு ஹஜர் ராமத்துல சொல்லிக்காட்டுறாரு குரேஷுகளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உமர்லான்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு ஹம்சார்லாம் இஸ்லாத்தை ஏத்துட்டாங்க இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டே போகுது ஒரு கூட்டம் வர இங்கிருந்து அபிசீனியாக்கு போய் அங்க அமல் செஞ்சுக்கிட்டு அவர்களுடைய சந்ததியும் பெருகிட்டு இருக்குது இப்படியே இருந்தா என்னதான் பண்றது இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது நபிய கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாம் பேசுறாங்க பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் நம்ம உடனே அவங்க என்ன பண்றாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நபி சொல்லாலுடைய அந்த கோத்திரமான பனு ஹாசின் அவங்கள்ட்ட போய் அவங்களை கூப்பிட்டு நபியை வந்து நாங்க கொள்ளணும் நீங்களும் அது ஒத்துழைக்கணும் எல்லாம் சென்று கொன்று நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்டு கொண்டிருந்த விஷயங்களை வந்து இவர் குறை கூடுறாரு அதை வணங்கக்கூடாங்கிறார் எல்லாரும் சென்று கொன்று சொன்ன பிறகு பணுவாசிம் வந்து ஒத்துக்கொள்ளல அதே போல பனு முத்தளி அவர்களும் ஒப்புக்கொள்ளல அப்ப உடனே வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா எல்லா மற்ற எல்லா கோத்திர கோத்திரத்தார்களும் சேர்ந்து இந்த இரண்டு கோத்திரத்தார்களையும் அதுல முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்கிறாங்க அதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டியது முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லிம்கள் அனைவரையுமே இந்த ரெண்டு கோத்திரத்தில் இருக்க அனைவரையுமே ஒதுக்கி வைக்கிறாங்க யார் யார முஸ்லீமான அனைவரும் அது எந்த கோத்திரம் வந்தாலும் சரி அடிமையோ விடுதலை பெற்றோரோ யாரா இருந்தாலும் பிளஸ் மணுவாசி இருக்கக்கூடிய அனைவரும் மனு முத்திரப்பு இருக்கக்கூடிய அனைவரும் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க சொன்னா ஒரு அவர்களை ஒதுக்கி வைக்கணும் அவர்களுக்கு வந்து உணவு கொடுக்கக்கூடாது அவர்களுக்கோட வியாபாரம் செய்யக்கூடாது அவர்களோட திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் எழுதுறாங்க ஒரு ஒப்பந்தம் எழுதி அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க இன்னைக்கும் மக்காவுக்கு போன அபுதாலிஃப் கணவாய் அப்படிங்கிற ஒரு கனவாய் இருக்கு எங்க ஒதுக்கி வைத்தார்களோ அந்த கனவாய் இன்னைக்குமே இருக்குது போனா பார்க்கல அப்ப அந்த இடத்துல ஊரை விட்டு வெளியே ஒதுக்கி வச்சுட்டாங்க அக்ரிமெண்ட் போட்டு காபத்துள்ளாவுக்கு உள்ள மாட்டி வச்சுட்டாங்க யார் யாரெல்லாம் வந்து இவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது உதவி செஞ்சா அவர்களும் அவங்களோட ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டு உள்ள மாட்டி வச்சுட்டாங்க சாதுபு அபிவக்கா சதுகலா சொல்லி காட்டுறாங்க ஒதுக்கி வைத்த பிறகு நாங்கள் உணவு இல்லாம எந்த அளவு கஷ்டப்பட்டோம்னு சொன்னா இலை தலைகளை சாப்பிடுவோம் எங்களுடைய மலஞ்சலம் ஆடு மாடுகளுக்கு வருவது போல பச்சையா வரும்னு சொல்லி காட்டுறாங்க ஹதீஸ்ல வருது சகோதரர்களே திருமதியிலும் சமாய திருமதியிலும் வருது எங்களுடைய மலங்கள் வந்து பச்சையா ஆடு மாடுகள் எப்படி புழுக்கப்படும் அந்த மாதிரி வருன்னு சொல்லிக்கட்டுறாங்க அந்த அளவு இஸ்லாத்துக்காக வேதனைப்பட்டாங்க ஒரு நாளா ரெண்டு நாளா ரெண்டு அல்லது மூன்று வருடம் இப்படி இருந்தாங்க உணவு கிடைக்காம அப்ப ஹிசாமி ஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு நபர் இவரும் காஃபி இவர் யாருன்னு சொன்னா பனுஹாசின் கோத்திரத்தோட அவரோட பெண் பெண்கள்ல ஒருத்தர் இவருடைய தாய் வேற கோத்திரவர் ஆனா எப்படியா சொந்தம் பெண் வழியாக அப்ப இவர் வந்து என்ன பண்றாரு இவ்வளவு வேதனையா இருக்கிற பார்த்த இவர் வந்து என்ன பண்ணுவார் சொன்னா அந்த கணவாயுக்கு மேல பக்கத்து இருக்கக்கூடிய மலை மீது ஏறி மொட்டமை ஃபுல்லா உணவை கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த மலை இருந்து உருட்டி விடுவார் தெரிஞ்சா இவரையும் ஒதுக்கி வச்சிருவாங்க அவங்களுக்கும் உணவு போய் சேரணும் எங்கேயோ மலையில இருந்து தூக்கி போடுவான்னு சொல்லிட்டு அப்படி முடிஞ்ச அளவு அவரால் முடிஞ்ச அளவு தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தார் கொட்டிக்கிட்டு இருந்தாரு அதை எடுத்து கிடைக்கிற வரைக்கும் முஸ்லிம்கள் சாப்பிட்டுட்டு இருந்தா ஒரு நபரை எத்தனை வருஷம் கொடுக்க முடியும் அத்தனை நபர்களுக்கு நூற்று கணக்கான நபர்களுக்கு அப்ப அவரால முடிஞ்சதா அவர் பண்ணிட்டு இருந்தார் ஒரு நாள் அவர் கட்டத்தில் என்ன பண்றாரு இந்த ஹிசாம் இப்ப ஹாரிஸ் இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா சுகைர் பின் அபி உமையா அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட போய் நம்ம சார்ந்தவங்க இவர்கள்லாம் நம்ம சார்ந்தவங்க இவர்கள் வந்து சாப்பிடாம இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறாங்களே இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு வந்து சிரமமா இல்லையா உங்களுக்கு உறுத்தலையா நீங்க மட்டும் இவ்வளவு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு உருத்தலையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு சொல்லிட்டு இதை சொல்லிட்டு இது பனு ஹாசிமா இருக்கும் பனு முத்தளிப்பா இருக்கும் தான் இந்த அபு அபிஜர்கள் ஒதுக்கி வச்சான் சூழ்ச்சி செஞ்சு இதே அவன் கோத்தரத்துல பனு மக்ஷும் கோத்திரத்தை சார்ந்தவங்களா தான் ஒதுக்கி வச்சிருப்பான்னு நினைக்கிறியா கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் கால் எடுக்கிறார் உடனே இவர் சொல்றாரு இங்க நம்ம சிந்திக்க வேண்டியது பார்க்கணும் சவர்களே இதேதான் இன்னைக்கும் நடக்குது அபுஜகளை இயக்கி தங்களுக்குள்ளே அவர்களை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய அடுத்த கோத்திரத்துல அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கும் நம்ம இடத்துல இருக்குது அமெரிக்கா ஆர்டர் போடுறோம் முஸ்லீம் கண்ட்ரிஸே இன்னொரு முஸ்லீம் கண்ட்ரிக்கு தடை விதிக்குது என்னைக்காவது அமெரிக்கா இஸ்ரேலை தடை விதித்து பார்த்திருக்கிறோமா என்னைக்காவது அமெரிக்கா போன்ற மற்ற நாடுகள் வந்து மற்ற நாடுகளை அவர்கள் சார்ந்த அவர்கள் நம்பிக்கை சார்ந்தவர்களை தடை விதித்து பார்த்திருக்கோமா கிடையாது அவன் தூண்டிவிட்டு எப்படி அபிஜ்கள் தூண்டிவிட்டு அவங்க மக்களை அவங்களுக்கு எதிராக ஊற விட்டு ஒதுக்கி வைக்க வச்சானோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய நாடுகளான அமெரிக்கா போன்ற நாடுகள் சொல்லி நம்ம முஸ்லிம் நாடுகள் என்ன பண்றாங்க அவர்களே இன்னொரு நாட்டை ஒதுக்கி வைக்கிறது அதே போலதான் அன்னைக்கு நடந்துச்சு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு உடனே வந்து இந்த இசாம் இவர் என்ன பண்றாரு முன்னாடி பார்த்தோம் சுகைர் அப்படிங்கிற ஒருத்த போய் பேசினாரு உடனே சுகைர் சொல்றாரு நான் ஒத்த ஆளா என்ன பண்ண முடியும் யாராவது பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே துணைக்கு இருக்காரு அவர் உறுதியான ஆள் அவரு வந்து கண்டிப்பா வேக்கடிக்க மாட்டாரு நம்பலாம் நீங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு யாரு அது கேட்ட உடனே சுகைர் கேட்கிறாரு நான் தான் அது சொல்லி காட்டாரு ஹிசாம் உடனே வந்துட்டு சுகைர் சொல்றாரு நம்ம ரெண்டு பேர் இருக்கும் ஓகே இன்னொரு ஆள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாருன்னு சொன்னா முத்தான் பின் உதை அப்படிங்கிற நபர்கிட்ட போய் போறாரு இவரும் நல்ல மனிதர்கள் ஒருவர் இவர்கிட்ட போயிட்டு இதே மாதிரி சொல்றாரு நம்ம எல்லாம் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அவங்க நம்ம சார்ந்தவங்க அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எப்படி மனசு ஆகுது அவர்கிட்ட சொன்னதை அப்படியே இவர்கிட்டே சொல்றாரு நான் உத்தால என்னங்க பண்ண முடியும் இவ்வளவு பெரிய கம்யூனிட்டியை வந்து இத்தனை நபர்கள் சேர்ந்து ஆலோசனை பண்ணி எடுத்த முடியும் நான் உத்தால என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க கவலைப்பட தேவல்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு துணை யார் யாருன்னு சொன்ன பிறகு அவர் சொல்லி காட்டுறாரு உடனே அவரு சொல்றாரு நம்ம மூணு பேர் இருந்து என்ன பண்றது நாலாவது ஒருத்தர் போய் பாருங்க நாலாவது ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறார் உடனே அவர் என்ன பண்றாரு அபு புக்தரி அப்படிங்கிற நபர் போய் சந்திக்கிறார் இவர்கிட்ட சொல்றாரு அவர் கேட்கிறார் நான் ஒருத்தாள என்ன பண்ண முடியும் இன்னும் மூணு பேர் இருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நாலாவா சந்திக்கிறார் இவர் என்ன சொல்றாரு அஞ்சாவது சேருங்கிறாரு உடனே விசாமி ஹாரிஸ் அவர் என்ன பண்றாரு அஞ்சாதால்கிட்ட போறாரு அஞ்சாதால் யாரு சமா அஸ்வத் சமா அஸ்வத் அப்படிங்கிற நபர்கிட்ட போறாரு அவரும் இதே சொல்றாரு நாங்க ஆல்ரெடி நாலு பேர் இருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இதுக்கு ஒரு முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இரவுல வந்து அல் ஹுஜூம் அப்படிங்கிற இடத்துல ஒண்ணு சேர்ந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து நம்ம அளிக்கணும் அது நம்ம அழிச்சோம்னு தெரியக்கூடாது எதேச்சே அது அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவு நம்ம அதை அழிக்கணும் யாருக்கும் தெரியாம இந்த ஒப்பந்த அழிஞ்சி பிளான் சிறந்த உடை அதாவது அவர்கள் இடத்துல வந்து மீட்டிங்லாம் நடக்கும்போது நல்ல உடையை தேர்ந்தெடுத்து போட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு சிறந்த உடைய போட்டுட்டு உம்ரா செய்ய வர தவாப் செய்ய வர தவாப் செய்ய வந்துட்டு தாருணதுவா அந்த தாருணது தெரியாத ஒதுக்கி வச்சுட்டீங்க எத்தனை வருஷம் அவங்க இப்படியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறார் உடனே அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரா எந்திரிக்கிறாங்க இந்த அஞ்சு பேர் வந்தாங்கல்ல அவங்களுக்குள்ள பேசி வச்சுட்டாங்க ஒவ்வொருத்தரா ஆமா கூட்டத்துல அப்படியே இன்னைக்கு பல இடங்கள் நடக்குது இல்ல தலைவர்கள்லாம் கூட்டத்துல பேசும்போது இவங்களுக்குள்ளே ஆள் செட் பண்ணிட்டு இவங்க ஈஸியா பதில் சொல்ற மாதிரி கேள்வி கேட்க வைப்பாங்கல்ல அது மாதிரி இவங்க என்ன பண்றாங்க நாலா பக்கமும் பிரிஞ்சு அஞ்சு பேரும் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு சைடு இருந்தும் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா நீங்க இப்படியே பண்றீங்க உங்க தான் நீ அவர்களை அப்பாவிகள் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா குறைசிகள் ஒரு கட்டத்துல எல்லாருமே நிறைய சப்போர்ட் வர ஆரம்பிச்சிருந்து இதை பார்த்த அபிஜகளுடன் என்ன சொல்றான் நீங்க இது முன்னாடியே பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறீங்க இத்தனை வருஷமா இல்லாம இது நடக்குதுன்னு சொன்னா நீங்க நீங்க அஞ்சு பேர் சேர்ந்து பிளான் மட்டும் தான் அது வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றான் ஆனா அங்க எல்ல அதுக்கு எல்லை மீறி போயிருச்சு அங்க சம்பவம் உடனே என்ன பண்றாரு எல்லாரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு எல்லாம் கூச்சல் ஆரம்பிண பிறகு முத்தான்பின் உதய இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா காபத்துள்ளாக்குள்ள போய் அந்த ஒப்பந்தத்தை கிழிக்கலான்னு போறாரு உள்ள நாங்க விட போறோம் அந்த ஒப்பந்தம் மட்டும் செல்லாது நாங்க கிளிக்க போறோம் அப்படின்னு கிளிக்க போறாரு கிளிக்க போறப்ப அவர் எடுக்கிறாரு அந்த ஒப்பந்தத்துல அனைத்தையுமே கரையாண அரைச்சிருச்சு பிஸ்மில் லாஹூ அந்த பிஸ்மிகல்லாகு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தவிர அல்லாவின் பெயரை கொண்டு அந்த ஒரு வார்த்தையை தவிர கரையான் மத்த அனைத்தையுமே அழிச்சிருச்சு அல்லாவே ஆல்ரெடி அந்த ஒப்பந்தத்தை அழிச்சுட்டான் இந்த வருஷமா அவங்க தான் பார்க்காம இருந்திருக்கிறாங்க பிஸ்மிகல்லாகுங்கிற வார்த்தையை தவிர மத்த எல்லாமே அழிஞ்சு இத உடனே வந்து அவர் எடுத்துட்டு வந்தார் இதுல இருந்து நமக்கு என்ன படிப்புனேன்னு சொன்னா அஞ்சு பேர் நினைச்சா ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களையே மாற்ற முடியும் ஒத்தால் இருந்து பண்ண முடியாது ஒருவருடைய தூண்டுதல் இருக்கணும் இருந்தாலும் நம்ம ஒரு குழுவா நினைச்சு நம்ம பிளான் பண்ணி நல்லதுக்கு செஞ்சோம் கண்டிப்பாக அல்லாவுடைய உதவிகள் இருக்கும் ஹைருக்காக செய்யறோம் ஆசிரியர்கள் செய்தாலும் இருக்கும் நலவுக்காக செய்தான் அப்ப ஒரு நபருடைய தூண்டுதல் இந்தவருடைய கவலை அவர் தான் உணவும் போய் போட்டாரு அந்த ஒரு நபர் ஒவ்வொருத்தரையா தேத்தி தேத்தி தேத்தி ஐந்து நபர்களையும் தேத்தி முழு சமுதாயத்தையுமே வெற்றி அடைஞ்சாங்க இப்ப நம்ம ஒரு முயற்சி செய்யாம எதுவுமே நடக்காது உட்காந்துட்டு தான் நடக்காது அந்த நேரத்தில் இசாம் இவர் இல்லாது எத்தனையோ பேருக்கு கவலை இருந்திருக்கும் அவங்க அங்க கஷ்டப்படுறாங்களே சிரமப்படுறாங்களேன்னு முயற்சி பண்ணாதான் நடக்கும் அதுதான் ஹதீஸ்லே வருது ஹதீஸ்ல வரும்போது நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா அல்ல ஒரு முலம் ஒரு ஜான் வந்தா அல்ல ஒரு முலம் நம்ம முதல் ஜான் நம்மளோட எதிர்பார்க்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து பண்ணும்போது ஒரு நகரத்தையே இவர்கள் வந்து சரியான பிளான்ல பண்ணும்போது ஒரு நகரத்தையே நகரத்துடைய எண்ணத்தையே ஒப்பந்தத்தையே மாற்ற முடியுது அப்படிங்கிறது நமக்கு படிப்பனை இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டியது முன்னா பார்த்தோம் நபிசுல்ல வந்த முதல் கத்தளை எக்கர படியுங்க ஓதுங்க அறிஞர்கள் சொல்லிக்காட்டுறாங்க இந்த வசனம் வரும்போது நபியாக ஆக்கப்பட்டார் நபிசுல்லுங்க செய்தியை சொல்லுங்க மக்களை வந்து நன்மையின் பக்கம் நல்லதின் பக்கம் அலையுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நபிசுல்லம் ரசூலாக பதவி உயர்த்தப்பட்டார் அப்படின் அறிகர்கள் சொல்லி காட்டுறாங்க அறிகர்களுடைய ஒரு கருத்து இருக்கு அப்ப நமக்கு அனைவருக்குமே தெரியும் நபிக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிட்டு அதே போல நபி நபீகமாறுகளுக்கு இதுல புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன சொன்னா நபிமாறுகளுக்கு சரியத்து அதாவது சரியத்து கொடுக்கப்பட்டிருக்காது முன்னாடியே வந்த ஒருவருடைய சரியத்தை பின்பற்றுவார்கள் புதிதாக சரியத்து கொடுக்கப்பட்டிருக்காது ரசூல்மார்களுக்கு புதிய சரியத்து கொடுக்கப்பட்டு புது சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து அதை மக்களிடையே பின்பற்றுவாங்க இப்பதான் நபிக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம் அதே ஒரு ரசூலுக்கு எழுந்து நின்று பணி ஆக வேண்டும் வேண்டும் என்பதையும் இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்ப இதுல நம்ம நின்ன நிலையில மட்டும் இல்லை ஒரு முஸ்லிம்கு அவர்கள் சாய்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாவுடைய படைப்புகளை பார்த்து இதெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை அப்படின்னு அவர்கள் அல்லாவை நினைவு கூறுவாங்கன்னு முஸ்லிம்களுடைய குவாலிட்டியா சொல்றான் படுத்திருந்தாலும் சரி உக்காந்து சரி நின்னாலும் சரி அல்லாவே வழிபட்டு கொண்டே தான் நம்ம இருக்கணும் அப்ப எழுந்து நின்று எப்ப நீங்க வந்து மக்களை நன்மையின் பக்கம் அலைங்கன்னு சொல்லும்போது தான் நபிசுராசன் வந்து நபியாக ஆக்கப்பட்டாங்க அப்ப எழுந்து நின்று வேலை செய்யணும் அது இந்த உம்மத்துக்கு வந்த கட்டளை இப்ப நம்ம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வேலை நடக்கும் அப்படின்னு நினைச்சோன்னு சொன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நடக்காது அது அல்லாவுடைய நியதி அல்ல நபிக்கே இல்ல நபியவே அல்லா எந்திரிச்சுன்னு வேலை செய்யுங்களாம் நம்ம ஏமாத்திரம் அததான் இந்த ஹிசாமி ஹிசாம் செஞ்சு காமிச்சாரு அவரு ஒரு முயற்சி செஞ்சாரு அல்லா வெற்றியை கொடுத்தான் அதிசயமா எதுவுமே நடந்துடாது ஒரு முயற்சி இருந்தே ஆகணும் அதிசயம் எப்ப இருக்கும்னு சொன்னா எப்பொழுது அதிசயம் இருக்கும்னு சொன்னா இதுவரைக்கும் அதிசயத்தை வச்சு அல்லா தலா நடத்தி காட்டினான்னு சொன்னா மூசாலசத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்துக்கும் அல்லா ஒரு நிகழ்த்தி இயற்கைக்கு மாற்றமானதை நிகழ்த்தி அல்லா வந்து தவறு செய்வ செய்யக்கூடியவர்களை தண்டிப்பான் அதுதான் அல்லாவுடைய நியதி மூசாலசத்துக்கு பிறகு அதாவது மூசாலசத்தை முதல் அல்லாவுடைய நியதி என்னன்னு சொன்னா அவர்களை கொண்ட ஈமான் கொண்டவர்களை கொண்டு காஃபிர்களை அடக்குவது மூசாலசன் என்ன பண்ணாங்க மூசாலசிலம் தான் முதல் முதல் ஜிகாது கடமையாக்கப்பட்ட சமுதாயம் எதிராக படைய திருட்ட சொன்னாங்க அல்லா திருட்ட சொன்னான் அதே அதன் பிறகு அவர்கள் போர் செய்தது எல்லாமே நம்ம குரான்ல பார்க்க முடியும் மூசாலசெல்லம் முதல்தான் அதன் பிறகு வந்த அனைத்து நபிகளுக்கும் அந்த காஃபிர்களை எதிர்க்கக்கூடியவர்களை அல்லா வந்து அதிசயம் மூலமான அளிக்க மாட்டான் எப்படி லூத்தலத்துக்கு அதாபு அந்த அவர்களுடைய சமுதாயத்துக்கு அதாபுக்கானோ எப்படி நூகலேஸ்லத்துக்கு அவர்களுடைய சமுதாயத்துக்கு வந்து வெள்ளப்பிரளத்தை கொடுத்து அதாபுக்கணோ சாலைகளே அவர்களுடைய மக்களுக்கு எப்படி அதாபுறானோ அந்த மாதிரி அதிசயமான முறையில் அல்லா மூசாலசத்தோடு நிறுத்திட்டாங்க முன்னதாக மூசால சொல்ல முதல் கேமத்தினால் வரை விசாரித்தோட முடியல நமக்கும் அதேதான் கேமத்தினால் வரை காபீர்களை அநியாயம் அட்டுடையும் செய்யக்கூடியவர்களை ஈமான் கொண்டவர்களை வைத்துதான் அல்லா வந்து சரிப்படுத்துவான் மூசாலும் ஜிகாது கடமையாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் அதே போல இதுல இன்னொரு படிப்பினை என்னன்னு சொன்னா அல்லாவுடைய படை யாருன்னு எதுன்னே தெரியாது நமக்கு தெரியும் அபாபில் தெரியும் பறவை காற்று அல்லாவுடைய படை பறவை அல்லாவுடைய படை நம்ம பார்த்துருக்கிறோம் சுலைமான விசலத்துடைய ஒரு கோத்திரமே ஒரு கூட்டமே இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு ஒரு பறவை அல்லா தான் எதை கொண்டு நபர்களுக்கு நேர்வழி காட்டணும் தன்னுடைய வேலையை முடிச்சுக்கன்னு என்ன போனோம் அல்லா வேலையை நடத்தி காட்டுவோம் அதுக்கு மிக சிறந்த உதாரணம் இந்த கரையாணம் கரையாண மத்த எதையுமே அளிக்கல அந்த பேப்பரை மட்டும் அந்த அக்ரிமெண்டை மட்டும் அழிச்சிருக்கு அல்லா தன்னுடைய குரானை சொல்லி காட்டுறான் ஒமா யாலமும் ஜுனூதர் ரப்பிக்க இல்ல அல்ல தவிர அவருடைய அவனுடைய படையை வந்து யாருமே அறிய முடியாது எதை கொண்டு அல்லா வந்து நாளைக்கு மக்களை வந்து நேர்வழிப்படுத்துவான் காபிர்களுக்கு அதாபம் கொடுப்பான் இந்த மாதிரி செயல்களை செய்வான்னு தெரியவே தெரியாது அல்லாவுக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு அல்லா தன்னுடைய புத்தகத்தை சொல்லி காட்டுறான் அடுத்ததாக முக்கியமான இன்னொரு சம்பவம் ருக்கானா அப்படிங்கிற ஒரு நபர் அந்த நேரத்தில் இருந்த ஒரு இணை வைப்பாளர் இவர் யாருன்னு சொன்னா மிகப்பெரிய மல்யுத்த வீரர் இவருடைய வாழ்க்கையில் தோத்ததே கிடையாது யாரிடமும் ரொம்ப புகழ்பெற்றவர் ஒரு டைம் கூட தோத்தது கிடையாது இவர் வந்து இவர் வந்து சவால் விடுறார் முடிஞ்சா நபியும் நான் மோதுறோம் நபியை நான் கொண்டுட்டு மல்யுத்த செய்றேன் நபியை நான் கொண்டுறேன் சொல்லிட்டு போட்டி கூப்பிடுறாரு நபி பாருங்க நபியும் மல்யுத்தத்துக்கு வராங்க மல்யுத்தத்துக்கு வந்து அவனை வீழ்த்திறாங்க முதுவு தரையிலப்படும் அளவு வீழ்த்திறாங்க முதல் முறை திரும்ப ரெண்டாவது சான்ஸ் கொடுங்க உங்களை நான் வீழ்த்திறேன்னு வரா ரெண்டாவது முறையும் வீழ்த்திறாங்க திரும்ப மூணாவது கடைசி ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்கலாம் கேட்குறாரு உடனே மூன்றாவது முறையும் வீழ்த்திறாங்க கடுமையான சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவுக்கு இந்த ருக்கானா அவர்களை வந்து வீழ்த்திறாங்க உடனே பார்க்கக்கூடியவங்களுக்கு ஆச்சரியம் ருக்கானாவுக்கும் பயங்கரமான ஆச்சரியம் எத்தனையோ பேர்கிட்ட போரிட்டு இருக்கிறோம் எத்தனையோ பேர்கிட்ட வந்து மல்யுத்தம் செஞ்சிருக்கிறோம் நம்ம தோத்ததே கிடையாது நம்ம ரொம்ப ஹெவியான ஆளு நம்மளே அவர் வந்து இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமான முறை சொல்றாரு என்னுடைய முதுகை யாருமே இன்ன வரைக்கும் மண்ணில் படுக்க வைத்ததே கிடையாது நீங்க வந்து படுக்க வச்சுட்டீங்க அதே போல உங்களுடைய முகத்தை விட வெறுப்புக்குரிய முகம் எனக்கு எதுவுமே இருந்தது ஆனா இன்னைக்கு நேசத்துக்குரிய முகம் உங்கள் முகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு லா இல்லாக இல்லல்லோ அஷ்டத முகமதன் அப்து ஹுர் சொல்லுங்க களிமாவா சொல்றாங்க அந்த பந்தயம் அதாவது அந்த போட்டி வந்து அப்ப என்னன்னு சொன்னா சாதாரணமா நடக்கல பெட்டு அவர்களுக்குள்ள ஒரு பந்தயம் இருந்துச்சு அந்த நேரத்துல பந்தயம் கட்டுறது வந்து ஹலாலாக இருந்தது அப்ப அதன் அது தடை செய்யப்பட்டது பந்தயம் கட்டுறது இன்னைக்கு மார்க்கத்தில் கூடாது நபிசுல்லாஸ்லம் இந்த போட்டிக்கு நூறு ஆடுகளை வந்து பந்தயம் கட்டியிருந்தாங்க ருக்கானா கட்டியிருந்தாங்க நபிசுல்லாஸ்லம் ஒப்புக்கொண்டாங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நூறு ஆடு உடனே ருக்கானா என்ன பண்றாரு ஆடை வந்து கொடுக்கும்போது நபிசாஸ்லாம் வேணா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ருக்கான முஸ்லீமா மாதிரி முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டு முஸ்லீமாக மரம்பித்தரும் அது எல்லா அணுகம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க பாருங்க இத்தனை அத்தாட்சிகள் நடக்குது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய குறைசிகள் அதற்கு முன்னதாக இன்னொன்னு நம்ம விளங்கணும் நபிக்கு முப்பது நபர்களுடைய பலம் அதிசய கருத்துல வந்து ஒரு நபிக்கு முப்பது நபி முப்பது நபர்களுடைய பலம் இருக்கும் அதனால எளிமையா வீழ்த்திட்டாங்க பின்ன குறைசிகள் எல்லாமே எல்லாம் உண்மை தெரிந்தும் இது அதிசயங்கள் நடந்தும் அவர்களை வந்து மன விசாரத்தை ஏற்றுக்கொள்ள ரெடியே இல்லவங்க கடைசியா ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்றாங்க சொன்னா எங்களுக்கு அதிசயம் நிகழணும் அந்த அதிசயத்தை பார்த்தாதான் நாங்க அல்லாவே ஏற்றுக்கொள்ளோம் இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா நிக்கிறான் சரி என்னதான் அதிசயம் வேணும் உங்களுக்கு என்ன நீங்க என்ன வேணா கேளுங்க நான் அல்லாட்டை கேட்டு நடத்தாட்டி கட்டுறேன்னு நபி சொன்ன உடனே குறைசிகள் வந்து இந்த நிலாவை பிளந்து ரெண்டா பிளந்து காமி அப்படின்னு கேட்கிறாங்க திமுரு பாத்தீங்களா அப்ப இந்த ரெண்டா இந்த நிலாவை இரண்டா பிளந்து காமிச்சுன்னா நாங்க வந்து அல்லாவை ஏற்றுக்கொள்றோம் அப்படிங்கிறான் உடனே நபி சுல்லாஸ்லும் அல்லாவிடம் கேட்டு அல்லா வந்து இந்த நிலாவை இரண்டாக பிளந்து காட்டுறாங்க நல்லா குரான்ல சொல்லியிருக்கான் சஹி புகாரில வருது சஹி முஸ்லீம்ல வருது அது சம்பந்தமாக அனைத்தையுமே பார்ப்போம் இந்த நிலா பிளக்கப்பட்டது எந்த நேரத்துலன்னு சொன்னா அபிசீனியாக்கு மக்கள் ஹிஜத் போனாங்கல்ல அந்த நேரத்திற்கும் உமர் இல்லானு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்துக்கும் இடைப்பட்டது நடந்தது இந்த இரண்டு சம்பவத்துக்கும் இடையில நடந்ததுன்னு சொல்லி புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல இருக்கு அதே போல முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு சொன்னா மக்கா மக்கள் எல்லாம் அதிசயத்தை கேட்டாங்க அந்த நேரத்துல வந்து நபிசுலன் நடத்தி காட்டாங்கன்னு வருது அதே போல அப்துல்லாபின் மசூத் ரதி அல்லா அறியக்கூடிய அதை சஹி முஸ்லீம் வருது எந்த அளவு நிலா பிழந்துச்சுன்னு சொன்னா நிலாவுடைய ஒரு துண்டு ஒரு மலைக்கு இந்த சைடும் இன்னொரு துண்டு அந்த மலைக்கு அடுத்த புறமும் அந்த அளவு பிரிந்தது அல்லா தன்னுடைய குரானில் திருமுறை குரான சொல்லி காட்டுறான் ஐம்பத்தி அத்தியாயத்துல மறுமைக்கான நேரம் நெருங்கிவிட்டது மேலும் சந்திரன் பிளந்து விட்டது முதலாவது வசனம் ஐம்பத்தி நான்குல ஐம்பத்தி நாலுல அடுத்து ஐம்பத்தி நாலு இரண்டாவது ஆனால் இந்த மக்களின் நிலைமை என்னவெனில் எந்த சான்றனை பார்த்தாலும் புறக்கணிக்கிறார்கள் மேலும் இது எப்போதும் நடைபெறுகின்ற சூன்யம்தான் என்றும் சொல்கின்றார்கள் நிலா பிளந்த பிறகும் இது சூனியம் தான் அப்படிங்கிறாங்க அப்ப எந்த அளவு அவர்கள் வந்து கடுமையான முறையில வந்து அவருடைய உள்ளம் நோயுற்றிருந்தது அப்படிங்கிறது பார்க்கலாம் நமக்கு இது அதிசயம் இதெல்லாம் நடந்திருக்குதா அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த நிலாலாம் பிழக்க சாத்தியமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அதுக்கு முன்னாடி இத நம்ம டீட்டெயிலா பார்த்தாக வேண்டிய ஒரு விஷயம் முதலாவது அங்க இரவா இருக்கும்போது மீதி பாதி உலகம் பகலாக இருக்கும் நமக்கு தெரியும் இப்ப இங்க இரவா இருக்கும்னு சொன்னா பாதி உலகம் பகலாக இருக்கும் அப்ப பாதி உலகம் அதை பார்த்திருக்காது பாதி உலகம் தான் நிலா பிளக்கும்போது இரவா இருந்திருக்கு அதுலயும் பெரும்பான்மையான பகுதி எல்லாரும் தூங்குற நேரமா இருக்கும் இப்ப இங்க இங்க ஏழு மணினா சவுதியில ஏழு மணியா இருக்காது இங்க இருந்து ரெண்டரை மணி தான் தள்ளி தான் ஏழு மணியா இருந்தா நாலரை மணியா தான் இருக்கும் அப்ப அங்க பிளக்கும்போது பல இடங்கள்ல முன்னதாகவும் பின்னதாகவும் இருந்திருக்கும் ஒன்னு அதிகாலையா இருந்திருக்கும் தூங்குற நேரமா இருந்திருக்கும் இல்ல நள்ளிரவா இருந்திருக்கும் பார்க்க முடியாது பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு குறிப்பிட்ட ரீஜியனுக்கு மட்டும்தான் இருந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள மட்டும்தான் மக்கள் விழித்திருக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அப்ப அவர்கள் தான் அதை பார்த்திருக்க கூடும் அதுலையுமே ஒரு எக்ஸப்ஷன் எக்ஸப்சன் சொன்னா அதுலயுமே என்னன்னு சொன்னா எல்லாருமே நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க இப்ப நம்ம நிலா பாத்துட்டா இருக்கோம் இன்னைக்கு நிலா இருக்கு இன்னைக்கு நம்ம ஊர்ல எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க ஒரு அஞ்சு பேர் நிலாவை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா நம்ம மாடியில இருக்கிறவங்க பிளந்து போகுதுன்னு பாக்குறவங்க தான் இருக்கும் மற்றபடி எல்லாருமே அதை ஒரு பார்த்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க அப்ப எதார்ச்சியாக பார்க்கக்கூடியவர்களும் வெளியில இருந்தவர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க தான் முடியும் இப்ப பார்த்த நபர்கள் கம்மியாக தான் இருந்திருக்க கூடும் மிக மிக குறைவு அப்ப அதையும் தாண்டி பலர் பார்த்திருக்கிறாங்க பல வரலாற்று குறிப்புகள் இருக்கு முதலாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சேரமான் பெருமாள் அப்படிங்கிற ஒரு நபர் கேரளாவில் இன்றைக்கும் அவர் வாழ்ந்த இடம் திருச்சூர்ல கொடுநல்லூர் அப்படிங்கிற ஏரியாவில் அவர் இந்த சவுத் சவுத் இந்தியா ஃபுல்லாவே ஆண்டு வந்த ஒரு மன்னர் நிலா பிளந்ததை பார்த்து இது என்ன இதுன்னு அதிசயமா நடக்குது அப்படின்னு விசாரிச்சு நடக்குது ஒரு நபி வந்திருக்காரு அப்ப நபிசுலத்தை பார்த்து நபிசுல்லோட ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்று திரும்ப வர வழியில மரணமும் அடைந்துடுறார் அவருடைய கபர் இன்றும் ஓமன் ஒரு இடத்துல இருக்குது மரணமடையும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் எடுத்துட்டா நீங்க மக்கள் இடத்துல போய் என்னுடைய மக்கள் இடத்துல போய் ஏகத்துவத்தை எத்தி வைங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அடையாளங்கள் வாழ்க்கவசம் இதெல்லாம் கொடுத்தாரு அவரும் இங்க வந்தார் அவருடைய கபர் இன்னைக்கு கோழிக்கோடுல இருக்குது இங்க மக்கள் இடத்துல வந்து இஸ்லாத்தை எற்றி வைத்தார் அந்த இடத்துல அவர் சேரமான் பெருமான் ஆண்டு வந்த அந்த அவருடைய அந்த கோவில் அந்த கோவில் பள்ளியாக மாற்றப்பட்டு இன்னைக்கு அதே ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி என்ன செட்டப் அன்னைக்கு கோயில் இருந்துச்சோ அன்னைக்கு எந்த விளக்கு இருந்துச்சோ அந்த விளக்கை இன்னைக்கும் பார்க்கலாம் சில இருந்த இடத்துல மெஹராப் இருக்கும் அப்ப பார்த்து இந்த ஒரு நபர் போயிருக்கிறார் அதே போல சைனாவில சவுதி இருந்தா சைனால இரவுதான் ஆசியால சைனாவிலும் ஒரு வரலாற்று குறிப்புகள்ல எழுதப்பட்டிருக்கு நிலா பிளந்த ஆண்டுல இது நிலா பிளந்ததுல இருந்து இத்தனை நாள ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு எழுதப்பட்டும் இருக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கிஜிரி ஆயிரத்தி நானூத்தி அந்த நேரத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா அந்த சம்பவத்தை கொண்டுதான் அந்த ஆண்டு குறிப்பிடப்படும் உதாரணமாக யானை ஆண்டு யானை ஆண்டு என்ன யானை வந்து யானைப்படை வந்துச்சு அப்ரஹாவுடைய யானைப்படை வந்தது அப்ப அபாபில் அபாபில்களை கொண்டு அல்லா தாலா வந்து அளித்தான் அப்ப அந்த ஆண்ட குறைசிகள் யானை ஆண்டுனே தான் அழைத்து வந்தாங்க அது மாதிரி பெரிய ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவத்தை கொண்டுதான் அந்த ஆண்டை குறிப்பிடுவாங்க உதாரணத்துக்கு நம்ம இரண்டாயிரத்தி பத்தொன்பத குறிக்கணும் அப்படின்னா ஏதோ வச்சு குறிப்போம் இந்த மாதிரி பத்தொன்பதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா கோவிட் ஆண்டு அப்படின்னு தான் குறிப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு குறிப்பு அப்ப இந்த இதை ஒரு ஆண்டாகவே கருது அளவுக்கு மிகப்பெரிய சம்பவமாக சைனாவில் இருக்கக்கூடிய சீனாவில் இருக்கக்கூடிய வரலாற்று நூல்களில் இருப்பதாக அறிஞர்கள் சுட்டிக்காட்டுறாங்க அவர்களுடைய நூல்கள் மேற்கோள் காட்டுறாங்க அப்ப இதை பார்த்து சில ஜோதிடர்களும் அவர்களுடைய அந்த நேரத்துல வந்து ஜோதிடர்களும் தங்களுடைய குறிப்பை வந்து குறிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க தங்களுடைய அந்த இதுல அவர்கள் எழுதி வைப்பாங்கல்ல ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க பொதுவாகவே ஸ்டார்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க எங்க நகருது போகுது அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க நிலா பழக்கமும் விடுவாங்களா ஜோதிட குறிப்புகளிலும் இது இருக்குது அப்ப பார்த்த நபர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அடுத்ததாக அல் கத்தாபி சொல்லிக்காட்டுறாரு எந்த நபிக்கும் கொடுக்காத அளவு மிகப்பெரிய ஒரு அதிசயம் இது அப்படின்னு சொல்லி கட்டுறாரு சாதாரண அதிசயம் கிடையாது மிகப்பெரிய ஒரு அதிசயம் இது ஏன்னா யூனிவர்ஸையே மாத்துறது இது மத்தவங்களுக்குலாம் வந்து ஒரு இயற்கை சீற்றம் அந்த மாதிரி இருக்கும் இயற்கைக்கு மாற்றமானதை ஒண்ணு அல்ல வந்து இந்த நபியுடைய உம்மத்துக்கு செஞ்சு காமிச்சான் ஏன்னா இது பூமியில மட்டும் நடக்கக்கூடிய நிகழ்வு இல்லை மொத்த கேலக்சிலேயும் நடக்கக்கூடிய மாற்றம் நிலாங்கிறது கேலக்சியில ஒரு பகுதி சுகைபலத்துக்கோ மற்றக்கூடிய மற்ற நபிகளுக்கோ லூத்தலேசலத்துக்கோ மற்ற நபிமார்களுக்கு வந்த அதாபுகள்லாம் பூமியில மட்டும்தான் அதோடைய தாக்கம் இருக்கும் ஆனா நிலா பிளந்தது அப்படி கிடையாது மொத்த கேலக்ஸிலையும் நடக்கக்கூடிய மாற்றம் மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாத்தாலா வந்து இந்த நபிக்காக ஏற்படுத்தி கொடுத்தான் இந்த நபியோட உம்மத்துக்காக ஏற்படுத்தி கொடுத்தான் இப்ப அடுத்ததாக வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து ரோம் மக்களுக்கும் பாரசீக மக்களுக்கும் இரண்டு பேரரசுகளுக்கும் போர் நடந்துகிட்டே இருக்கும் இதோட நம்ம வரலாறு அவர்கள் வந்துட்டு போர் பல ஆண்டுகளாக நடந்துட்டே இருக்கும் நடந்துட்டே இருக்கிறப்ப இந்த ரோம் வந்து அதாவது பைசாந்திய பேரரசு இது எதாவது உள்ளடக்கியது இன்றைய துருக்கி அசர்பை அர்மீனியா அதே கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் சில நாடுகளை உள்ளடக்கியதுதான் அன்றைய ரோம் அதே பாரசீகம் பர்சியாமங்க அது எதை உள்ளடக்க சொன்னா இன்றைய ஈராக்கு ஈரானு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல உள்ள சில பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பகுதி மிகப்பெரிய இரண்டு வல்லரசிகள் இவர்கள் தங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே போர் நடந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து போர் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில வந்து பாரசீகம் வந்து மொத்தமா ரோமை வந்து வெற்றி கொண்டுருச்சு வெற்றி கொண்ட பிறகு குறைசுகளுக்கு பயங்கர சந்தோஷம் ஏன் சொன்னா ரோமர்கள் கிறிஸ்துவர்கள் அவர்களும் முஸ்லீம்களும் கிட்டத்தட்ட நம்பிக்கையில் கிட்டத்தட்ட சேம் ஒன்னே ஒன்னே தவிர ஈசால செலத்தை அவர்கள் அல்லாவுடைய மகன் மங்க கடவுளை ஏத்துக்குவாங்க நம்ம அவரை நபியா ஏத்துக்கும் அல்லாவுடைய அடிமை ஏத்துக்குவோம் அதுதான் வித்தியாசம் யாரு ரோமர்கள் அவர்கள் கிறிஸ்துவர்கள் பாரசிகர்கள் நெருப்பு வணங்கிகள் இந்த சிலை வணங்கிகள் போலவே இவர்கள் நெருப்பு வணங்கிகள் இவர்களை சார்ந்தவர்களை வெற்றி கொண்டா இவங்களுக்கு சந்தோஷ சந்தோஷம் தானே வரும் இப்ப நம்மக்குள்ள நம்ம வெற்றி பெறலாம் கூட நம்ம சார்ந்த ஒருத்த வந்து ஜெயிக்கிறாங்கிற நமக்கு ஒரு சந்தோஷம் வரதானே செய்யுது இன்னைக்குமே நமக்கு அந்த உள்ளுணர்வு இருக்க தானே செய்யுது இப்ப குறைசிகளுக்கு பாரசீகர்கள் வெற்றி கொண்டதுக்கு மிகுந்த சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்பட்டு துல்றாங்க உடனே என்ன பண்றாங்க இதே மாதிரி நாங்களும் உங்களை வந்து வெற்றி கொள்வோம் ஒரு நாளு உங்களை இதே மாதிரி நாங்க அளிப்போம் அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க பாரசீகத்துக்கு எந்த அளவு வெற்றின்னு சொன்னா மீண்டும் ரோம் வர முடியாதுங்கிற அளவு வெற்றி ஏதோ இன்று இருக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா அடிச்சுக்கிட்டு மீண்டும் அடிக்கிற மாதிரி வெற்றி கிடையாது அமெரிக்கா ஒரு தீவை அடிக்கிற மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு தீவை அளிக்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த பாரசீக பேரரசு வந்து ரோம பேரரசை ஒண்ணுமே திரும்ப எழுந்தே வர முடியாத அளவு அடி வரலாற்று இன்றும் வரலாற்று நம்மளுடைய இஸ்லாமிய வரலாறு படிக்கூட அவசியம் இல்லை வரலாற்று அழகா தெளிவா இருக்குது அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து குறைசிகள் இந்த மாதிரி சந்தோஷப்படும்போது அல்லா வசனங்கள் இருக்கிறான் முப்பதாவது அத்தியாயத்தில் வந்து சுரத்து ரூம் சுரத்து ரோம்னே எல்லா ஒரு அத்தியாயத்தே வச்சிருக்கிறேன் அல்லா தலம் அப்ப அதில் ஆரம்ப வசனங்களை பாருங்க அலிஃப்லாம் மீம் அதோடைய தமிழாக்கத்தை படிக்கிறேன் அலிஃப்லாம் மீம் ரோமானியர் பக்கத்தில் அண்டை நாட்டிலே தோல்வி அடைந்துள்ளனர் ரோமர்கள் மேலும் அவர்கள் தங்களுடைய இந்த தோல்விக்கு பின் சில ஆண்டுகளுக்குள்ளாவே வெற்றியடைந்து விடுவார்கள் முன்பும் பின்பும் அல்லாவுக்கே அதிகாரம் உரியதாகும் மேலும் அந்நாளில் அல்லாவினால் அளிக்கப்பட்ட வெற்றியை கண்டு முஸ்லீம்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் யாரு ரோமர்கள் வெற்றி கொள்வாங்க சில ஆண்டுகளுக்குள்ளே நல்லா சொல்லிட்டு அந்த வெற்றியை பார்த்து முஸ்லீம்கள் மகிழ்ச்சி கொள்வாங்க நல்லா சொல்றான் அடுத்து தான் நாடுவோருக்கு அல்லா உதவி செய்கின்றான் மேலும் அவன் வலிமை மிக்கவனாகவும் பெரும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் இது நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா பாரசீகத்திடமிருந்து ரோம் தன்னுடைய பகுதிகளை திரும்பவே எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அடி அனைவரும் திரும்பவங்க மீண்டே வர முடியாதுங்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை அப்ப அல்லா ரோம் வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லும்போது யாருமே நம்பல குறைசிகள் இதெல்லாம் நடக்க போதா அப்படிங்கிற அளவுக்கு ரோமானியர்கள் வந்து தோத்து போயிருந்தாங்க அதுவும் பாருங்க எல்லாம் சொல்லிக்காட்டுறான் இந்த வசனத்துல வந்து வரக்கூடிய அந்த அரபி வார்த்தை பில் எசிலீன் இதுக்கு அர்த்தம் என்ன சொன்னா பத்து ஆண்டுகளுக்குள்ள அர்த்தம் பத்து ஆண்டுகளுக்குள்ள குறிப்பிடுறதுதான் அரபியில வந்து அந்த அர்த்தம் அப்படி குறிப்பிடுவாங்க அதுவும் இது பத்து ஆண்டுக்குள்ள நடக்குமான்னு இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை முஸ்லீம்களுடைய ஈமானம் சும்மாவா இருக்கும் முஸ்லிம்கள் ஈமான் உறுதியானது இதை கண்டிப்பா நம்புவாங்க அவங்க உடனே அவுபக்க என்ன பண்றாரு குறைசிகள் சந்தோஷமா இருந்து உங்களை நாங்க இதே மாதிரி அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் அவுபக்க சித்திக்கலாம் என்ன பண்றாரு நூறு ஒட்டகத்தை போய் பந்தயம் கட்டுறாரு பத்து வருஷத்துக்குள்ள ரோம் வெற்றி அடைதா இல்லையா மட்டும் பாரு நூறு ஒட்டக பந்தயம் அப்படிங்கிறாரு ஏன்னா தெரியும் அவருக்கு அல்லாவுடைய வார்த்தை பொய்யாகாதுங்க தெரியும் இது மாதிரி பல முன்னறிவிப்புகள் இருக்கு குரான்ல இப்ப உடனே வந்து பந்தயம் கட்டி அபிஜர்களிட்ட போய் பந்தயம் கட்டுறாரு பத்து ஆண்டுகளுக்குள்ள ரோம் ஜெயிக்கும் நூறு ஒட்டகம் அப்படின்னு பந்தயம் கட்டிட்டு அதுக்க பாருங்க அல்லா சொல்லி காட்டுறான் இப்ப எவமயுதீன் அன்றைய தினம் அதாவது ரோமர்கள் வெற்றி கொள்ளக்கூடிய அன்றைய தினம் வந்து முஸ்லீம்கள் சந்தோஷம் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தலா சொல்லி காட்டுறான் ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்ல இல்ல நான்கு இல்லை இப்படியே எட்டு வருடங்கள் கழிந்த பிறகு ரோமர்கள் வந்து நினைத்தே பார்க்க முடியாத அளவு இருந்த மிகப்பெரிய வெற்றியை பாரசீகர்களை வெற்றி கொள்றாங்க வெற்றி கொள்ளும்போது முஸ்லிம்கள் சந்தோஷப்பட்டாங்க உண்மைதான் எல்லையில் இல்லாத சந்தோஷம் ஆனா அவர்களுடைய வெற்றியை கொண்டு சந்தோஷப்படலை ரோமர்களுடைய வெற்றியை கொண்டு சந்தோஷப்படலை ஏன்னா அதைவிட மிகுந்த ஒரு சந்தோஷம் வரலாற்றுல அதற்கு அதற்கு அதைவிட சிறந்த ஒரு சந்தோஷம் ஏற்பட முடியாத அளவுக்கு முஸ்லீம்களுக்கு இன்னொரு சந்தோஷம் அது அவங்களுக்கு பொருட்டே இல்லை ரோம் வெற்றி அடைஞ்சுதா அப்படிங்கிற செய்தியை கேட்டு அவர்களுடைய உள்ளத்துல எந்த ஒரு தாக்கமும் ஏற்பட முடியாத அளவு சந்தோஷப்பட்டாங்க ஏன் சொன்னா அன்றுதான் குறைசுகளுக்கு எதிராக பத்திரயுத்தத்தில் முஸ்லிம்கள் வென்றார்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னறிவிப்பு இதை அன்றைய தினத்தில் முஸ்லிம்கள் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு அவர்கள் அவர்களுடைய வெற்றியை கொண்டு சந்தோஷப்படல இவர்களுடைய வெற்றியை நினைத்து சந்தோஷ வெள்ளத்தில் இருந்தார்கள் இதுல நமக்கு இன்றைய இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான விஷயத்தில் வசனத்தில் வரக்கூடிய அதனால் அறுவது அதாவது பக்கத்து நாட்டுக்காரரை ரோமர்கள் வெற்றி கொண்டார்கள் அப்படின்னு வசனம் வருது யாரு கிரேக்கர்கள் அதாவது இந்த பாரசீகர்கள் வந்து வெற்றி கொண்டார்கள் அப்படிங்கிற வசனம் வந்து இரண்டாவது வசனத்தில் அல்லா தலா சூரிய குறிப்பிட்டு காட்டுறான் ரோமர்கள் வந்து அண்டை நாட்டுல பக்கத்து நாட்டுக்காங்கள்ட்ட வந்து தோல்வி அடைந்தாங்க அப்படின்னு அல்லா தலா குறிப்பி காட்டுறோம் அதோடைய வார்த்தை என்ன சொன்னா அதனால் அறுத அப்படிங்கிற வார்த்தை அல்லா பிறகக்கூடிய வார்த்தை இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா பக்கத்துல அண்டை அப்படின்னு அர்த்தம் இது வந்து பழைய அறிஞர்களுடைய அந்த கருத்து அரபி ஒரு ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இன்னைக்கு இன்றும் அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னா தாழ்வான அர்த்தம் பக்கத்து தாழ்வான அப்படிங்கிற பொருளும் வரும் அப்ப இந்த தாழ்வான ரோமர்கள் வந்து தாழ்வான பகுதியில் வந்து தோல்வியடைந்தார்கள் அப்படிங்கிற கருத்தும் இந்த வசனத்துக்கு பொருந்தும் இத இன்று இருக்கக்கூடிய அறிவில் உலகத்துல அன்னைக்கு ரோமர்கள் எந்த இடத்துல தோல்வி விட்டுறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய அந்த எம்பயர் அந்த பேரரசு எந்த இடத்துல தோல்வி எந்த எல்லையோடு முடிஞ்சிருன்னு சொன்னா டெட் சி அந்த இடத்துல தான் அவர்களுடைய அந்த தோல்வி முடிவுட்டுறது அவர்கள் தோல்வி அடைந்தது அந்த இடம் அது எந்த சொன்னா எந்த அளவு சொன்னா உலகத்திலேயே மிக தாழ்வான பகுதி அதுதான் கடலுடைய மட்டத்துக்கு அதாவது சி லெவலுக்கு நானூறு அடி கீழே உள்ள ஒரு நிலம் அது அந்த டெக்ஸி அந்த இடம் அந்த இடத்தில் ரோமர்கள் தோல்வியடைந்தார்கள் சொல்லி அந்த தாழ்வானா அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு மிகப்பெரிய அறிவியல் உண்மையும் அல்லா தலா இங்க வச்சிருக்காங்க இதுல நம்ம பெற வேண்டிய படிப்பினைகள் சொன்னா நம்ம இதுல பல படிப்பினைகளை பார்த்தோம் குரான பாருங்க குரானை எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது ஒரு காஃபிர்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள் ஒரு சமுதாயத்தையே மாத்தினாங்க கொலை செய்யணும் அப்படின்னு வந்த நபர் அவருடைய உள்ளத்தை குரான் மாத்துது அதே போல ஆய்வு பிழை காணணும் அப்படின்னு குரானை படிக்கக்கூடிய நபர்களை குரான் உள்ளத்தை மாத்துது நம்ம இருக்கக்கூடிய சிலர் அல்லா அவர்களை பாதுகாக்கணும் அவர்களுக்கு நேர்வழி கொடுக்கணும் அவர்கள் குரான் விளங்காதுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க குரான்கள் முஸ்லீமுக்கு விளங்காது நாமும் படிக்கிறது இல்லை குரான் எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கிறோம் மௌத்தாப்பனா எடுத்து அடக்கம் பண்றதுக்குள்ள ஒரு கத்தம் முடிக்கிறது நாற்பது நாளுக்குள்ள ஒரு கத்தம் முடிக்கிறது கல்யாணத்துக்கு சீரா கொடுக்கிற தவிர இன்னைக்கு எத்தனை பேர் குரானுடைய அர்த்தத்தை விளங்கி எத்தனை பேர் நாம் படிச்சுட்டு இருக்கிறோம் உள்ளத்தை மாற்றக்கூடிய குரானை படித்து அமல் செய்து முஸ்லீமாகவே மரணிக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்ல ஆக்கி வேண்டும் என்று இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன்